الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سجد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران مدل للناس وبينات من الهدى والفرقان صدق சதக்ல்லாஹுல் ஆலிஜுல் ஆதீம் கண்ணிய தூக்குரிய மேலான அவலமாக்களே சகோதரர்களே தாலா இங்க விடயங்களை பேசுறதற்கு கேட்கறதற்கு ஒரு தோஃபீக்க செய்தானோ அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கிறது நிர்வாணா ஒரு விஷயத்த கேட்கிறதும் ஒரு விஷயத்தை பேசுறதும் வெறும் குர்வானொடையின் நோக்கம் அல்ல குரான் லல்லா தாலா கூறுகிறதான் அவர்களுக்கு எவைகளெல்லாம் உபதேசமாக சொல்லப்படுகின்றதோ அது அவர்கள் எடுத்து நடப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு சிறந்ததாகவும் அமையும் அவர்கள் எல்லா காலங்களிலுமே உறுதியாக இருப்பதற்கு காரணமாக அமையும் முதலாவது என்ன இன்றைக்கு பேசுகிறதோ அது எந்த வாழ்க்கையில் எந்த பிள்ளைகள்கிட்ட என்ன குடும்பங்கள் எல்லாத்தையும் வரணும் அதே போன்று அல்லாஹ் எல்லாருக்கும் தோப்பிச்சேவானா அருமையானவர்களே ரமதான் மிக முக்கியமான சில விடயங்களை கொண்டு எங்கள்கிட்ட வந்துச்சு ஒரு ஏழு நாள் ஆறு நாள் அல்லமும் எவ்வளோ இருக்குமோ தெரியாது நம்ம தான் நம்ம பற்றி சொல்லும் பொழுது லால்லக்கும் தத்த குன் நீங்கள் நன் ந மாறலாம் எவ்வாறு ஒரு சாப்பாட்டுக்கு பசிய போக்குற சக்தியெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதே போன்று தண்ணிக்கு தாகத்த போக்குற சக்தி எல்லாம் வச்சிருக்கிறானோ அதே இந்த சூரியன் சந்திரன் அதே எல்லா வஸ்துக்களுக்கும் ஒரு வகையான ஒரு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை வச்சிருக்கிறான் இதே மாதிரி தக்குவாவுக்கு நோன்போட ஒரு ஜோயிண்டா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் நோன்பு தக்குவாவை தரும் ஆனா எல்லா இந்த நோன்புல செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறேன் நபிவர்கள் இந்த நோன்பு இப்படி கழிச்சாங்க நபி அவர்கள் குறிப்பாக இந்த ஏழு அமல்கள்ல இந்த நோன்பு கழிப்பார்கள் இரவு காலங்களில் கழிக்கக்கூடிய முறை முதலாவது பகல்ல நோன்பு வைப்பார்கள் இரண்டாவது இரவுல நின்று வணங்குவார்கள் மூணாவது புறான ஓதுவார்கள் ஓதிகாட்டுவார்கள் நாலாவது நோன்பாடுகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வார்கள் ஐந்தாவது அதிகமாக தர்மம் கொடுப்பார்கள் ஆறாவது கடைசி பத்திரி அஜி ஏழாவது ஒரு ஆள் ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாரு ஒரு அக்கௌண்டன்ட் ஆகவோ அல்லது சார்ட்டு அல்லது ஏதாவது ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் செய்கிறான்னு சொன்னா ஒரு பாடசாலைக்கு போறாரு வெறும் போறது எட்டனாகிறது அது அவருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கறதில்லை காரணமாக இப்ப ஒரு கொம்பனில வேலை செய்யறாரு கொம்பனிக்குள்ள போறதும் அங்கிருந்து வாரதும் அவருக்கு சம்பளத்தை கொடுக்கறதில்ல உள்ளுக்கு போகணும் அவர் செல்லப்படக்கூடிய வேலைகளை செய்யணும் அழகான முன்னில செஞ்சா மாசக்கடைசிய சம்பளம் வெறும் ரமதானுடைய பொறைய கண்டு ரமதானுக்குள்ள வாரதும் செவ்வானுடைய பொறைய கண்டு ரமதான் இது வெளியே வாரதும் நாங்க அதிகமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம் வந்து அப்படியே ரமலான் ஹஹம்துல்லா லாலக்கும் தத்தப்பும்ல நாங்களும் ஒரு ஆள் இல்ல மீதான சகோதரர்கள் சொன்னார்கள் மிம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் சொன்னாங்க கேட்டாங்க ஏன் ஆமீன் சொன்னீங்க அபி அவன் சொன்ன மூணு துவாக்களை ஜுகிலாசன் கேட்டான் நான் ஆமீன் சொன்னேன் அதில் ஒரு துவா எந்த மனிதன் ரமதான் அடைஞ்சு தன்னுடைய பாவங்களுக்கு தௌபாவைப்பட்டு கொள்ளலையோ நாசமா போவானு பதவாக்கிங்க நான் ஆமீன் சொன்னேன் அரம தான் அடைஞ்சியும் போராஜும் இரவு பகல அழகான கழித்தவர்கள் பலவாக்கல்ல பல பயான்கள் பல விடயங்களை நாங்க கேட்டிருப்போம் பேசிருப்போம் ஒரே ஒரு விடயம் அந்த விடயத்தை தான் இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் அல்லாஹ் அதற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும் மதான் ரமதானுக்கும் நெருங்கினவு தொடர்பு நிற்கிறார் ரமலானுக்கும் இறக்கி வைக்கப்பட்டது ரமலான் பிரான் எந்த ராவுல இறக்கி வைக்கப்பட்டுச்சோ அதுக்கு லலித பதருடைய ராவ் சிறந்த இரவு ஆயிரம் வருடங்களை விட சிறந்தது எந்த மாதம் இறங்கி வைக்கப்பட்டுச்சோ அதுவும் சிறந்தது எந்தபிக்கு கொடுக்கப்பட்டுச்சோ சிறந்த நபி எந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அவங்களும் நோன்பு வைக்கிறதையோ நோன்பை பத்தியோ அல்லது வேற ஆமாறுகிற பத்தி செல்லாமல் குரான் அது குரான் இறக்கப்பட்ட மாதம்ல நபியவர்கள் வளமையாக செஞ்சோடாமல் முதா அரசியன் மூலமாக ஒவ்வொரு நாளும் இரவுல ஜிவிரி அவர்கள் இறங்குவார்கள் இறங்குவார்கள் அவர்களான ஒதுக்காட்டுவார்கள் சமதானல இருக்கக்கூடிய முக்கியமான அமல் ஒன்றுதான் ஓதுறது ஓதி காட்டுறது ஓதுறது ஓதிகாட்டு எ குரானோடு தொடர்பு மிக தூரம் சகோதரர்களே குரான் அல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம் குரான் அல்லாஹ் ஒரு வேதம் எந்த வேதங்களையும் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வேதம் குரான் அல்லாஹ் அல்லாஹுலா நாம குரானும் நீங்க அதை பின்பற்றுங்க குரவான் அல்லா ஓதினது எந்த வேதத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கிறதா செல்லை அல்லாது இந்த குரான் நாங்க தான் நாங்க தான் பாதுகாப்போம் மௌத்தில கியாமம் வரும் வரைக்கும் கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது ஆயத்தையும் அல்லா தால கொண்டு வர மாட்டீங்க பத்து விசூரத்தின் ஒரு ஆயத்தை கொண்டு ஒரு ஆயத்தை அல்லஹ் புராண போல கிதாபங்களை கொண்டு வர இல்லாத ஒரு வசனம் ஒரு வசனத்தை அமைக்க முடியாது கொண்டு வரப்பட்ட வேதம் குரான ஒரு ஒளி இது ஒளி ஒளிமயமானது ஒளிவர்கள் ஒளிவுடையவர்கள் ஓதுவர்கள் ஒளி உடையவர்கள் குரான பின்பற்றக்கூடியவர்கள் ஒளி உடையவர்கள் அது ஒளிவந்து மேலான சகோதரர்களே குரான் ஒரு மனதனுக்கு வாதாடு குரான் ஒரு மனதனுக்கு வாதாடு உலகத்துல வாப்பா சகோதர சகோதரிகள் குடும்பங்கள்ல சொத்து எடுத்து கொண்டாலும் உடம்போட உயிரிழப்பு வரைக்கும் குரான் ஹபர்ல குரான் ஹஷர்ல குரான் சாப்ல குரான்ல குரான் சுவக்கத்து போகும் சிறந்த நண்பன் நபிகள் சொன்னார்கள் Iqra al Quran Quran ne godung god fa innahu yati yawm al qiyamati ash-shafia li ashabi musnad riwayat qiyamatu nilale qur'an odi avargaluk aadaramaga shafaathaga varum உங்களுக்கு நபீர் உதாரணம் சொல்லிக் காட்டினார்கள் மேகம் போல வரும் ஒரு பறவை போல வரும் உங்களை பாதுகாக்கும் முன்னால பாதுகாக்கும் அல்லாட்டை கொண்டு போகும் சூரா தவாரக்கல்லது கவருடைய வேதனை நீக்கும் ஒரு பாதுகாக்கப்படும் குரான பின்பற்றுவோம் குடும்பம் பாதுகாக்கப்படும் குரவான பின்பற்றுவோம் குடும்பம் பாதுகாக்கப்படும் குரான பின்பற்றுவோம் அவயவங்கள் எல்லாம் பாதுகாப்பார் குரான பின்பற்றுவோம் கண்ணியல்லா தருவார் குரான தொட்டவர்கள் முழு பேரும் வெற்றி பெறுவார்கள் முழு பேரன்டக்கமாகறங்குறது கூறுகின்றான் எந்த வீட்டில் குரான் அல்லாவுடைய சிக்கர்கள் செய்யப்படுகின்றதோ வானிலுள்ளவர்களுக்கு நட்சத்திரங்களை போல எண்ணுகின்றது தாச்சத்துல ஓதப்படக்கூடிய குரான் அல்லாவுக்கும் மிக விருப்பமானது உள்ளத்துக்கு அமைதியானது ஒரு மதனுடைய காலை பொழுது ஆரம்பம் அவனுக்கு குரவானக் கொண்டு இந்த கண்ணியமே குரவானக் கொண்டு நபி அவர்களுடைய காலத்துல அந்த அடக்க செய்யப்படும் பொழுது நபியர்கள் வீதம் வெற்றினார்கள் எழுபது பேர் ஷகிதாக்கப்பட்டார்கள் எழுபது பேருக்கும் தனித்தனி கபர் வைக்காம ஒவ்வொரு ஒவ்வொரு குழியிலேயும் ஒரு மூணு பேர் நாலு பேர் அந்த குழியில நபி சொன்னார்கள் யாரு குரான் அதிகமாக பாடமாக இருக்கிறாரோ உள்ளத்தால பாடமாக்கி இருக்கின்றாரோ அவர் முதலாவது வைங்க அவர் முதலாவைங்க இமாமத்துக்கு தகுதியானவர் குரானுடையவர் முன்சப்பில் துளர்றதுக்கு தகுதியானவர் குரானுடையவர் கண்ணியப்படுறது தகுதியானவர் குரானுடையவர் நபீரோடு சொன்னார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யாரு பார்வைகளும் விளங்குது நபிகள் சொன்ன இருக்கும் உங்கள் சிறந்தவர் உயர்வர் கண்ணியமானவர் கௌரவக்கு கௌரவத்துக்கு தகுதியானவர் மந்தவர் குரான படிச்சவரும் படிச்சு கொடுத்தவரும் அல்லாவுடையவர்கள் அல்லாவுடைய குடும்பத்தார்கள் மேலான சகோதரர்களே பாதுகாக்கும் நவீரன் சொன்னார்கள் தனக்கு முன்னால வச்சாரோ சுவக்கத்துக்கு கொண்டு போகும் யார் தனக்கு விண்ணால குரவான வச்சாங்களோ நரகத்துக்கு தள்ளுபண்டார்கள் நபியவருடைய காலத்தில் ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு கொண்டு வரப்பட்டுச்சு அந்த ஜனாசா ஜன்னத்து கையால் அடக்க செய்யப்படுது நவியர்களுக்காக வேண்டிய விளக்குகள் பத்து வைக்கப்பட்டது நபிகள் அந்த ஜனாசனை கொண்டு வாங்க கையால் அடுத்தார்கள் சொன்னார்கள் இரவுல வணங்கக்கூடிய அல்லாவுடைய மனிதரப்பானது வாசிச்சாங்க மேலான சகோதரே நபிகள் சொன்னார்கள் சமமானது நான் ஒரு ஹர்பல்ல சொல்லி இருக்க ஒவ்வொரு ஹர்புக்கும் அல்லா நன்மை வச்சிருக்கிறார் குரான பார்க்கறது நன்மை குரானை கேட்கறது சகோதரிகளே இன்று எங்களுக்கு நூற்று அத்து வைச்சு நாங்கள் விரும்புகின்றோம் இல்லை குறான ஓத விருப்பம் இல்ல கொரான தொட விருப்பம் இல்ல நாலு பேருக்கு வைக்க நபியவர்கள் அமல் ஓதை காற்றது இந்த ஹெஸ்புடையா ஹெஸ்புடைய அமலைக்கு நபியுடைய அமல் ஹெஸ்புடைய அமல் எத்தனை பேர் உட்கார் அமல் முக்கியமான அமல் நீங்க மதிய உணவராக போங்க நபியவர்கள் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அன்றிலிருந்து சங்கில தொடர்ந்து உடையாம இருக்கக்கூடிய அமல் ஒன்று தான் பொருவான ஒருவானுடைய மஜினிஸ் பொருடைய பெரும் பெரும் நீங்க ஓதி முடிக்கக்கூடிய கடைசி ஆயத்துலதான் உங்களோட சுவர்க்கம் இருக்கின்றது அருமையானவர்களே சுவர்க்கத்தில் எங்களுடைய அடர்ந்து மேலான சகோதரர்களே குறான ஓதுவன் குரான ஓதரத்துக்கு நேரம் ஒதுக்கு ஓதரத்துக்கு நேரம் ஒதுக்கும் சாப்பிட நேரம் ஒதுக்குறோம் குளிக்க நேரம் ஒதுக்குறோம் நேரம் ஒதுக்குறோம் ஏன தேவைகளுக்கு நேரம் ஒதுக்குறோம் எனக்கும் என்னுடைய குரானுக்கும் உள்ள நேரம் என்ன அடுத்தது இன்னொரு விஷயம் மேலான சகோதரர்களே குரான் அது ஓதக்கூடிய முரப்பிரகாரம் ஓதோன் மிக லேசி அல்லா சொல்ற முத்தக்கீர் உங்கள்ல யாராவது ஓதரா கழிக்கிறீங்களா பணமாக்குறாக்கிறீங்களா சிந்திக்கிறார்கள் குரானி திகர் நான் லேசாக ஆக்கி வச்சுக்கிறோம் குரான் இன்பம் குரான் ஒரு வகையான ஒரு வகையான இனிப்புறானண்டேக்க மாட்டான் குரான கேட்க அவருக்கு ஏன்னா உள்ளத்துல கருப்பு யாரு உள்ளம் ஒரு ஒரு இமானுடைய ஒளியோடு இருக்கின்றதோ குரானை கே பார்த்தோம் குரான கேட்கிறது மாத்திரம் அல்ல உள்ள அழுவார் உள்ளத்தின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பாடமாக்கிலும் ஒரு ஆயிரத்தை பாடமாக்குவோம் ஆயிரம் தடவை ஓதுவோம் இன்னும் இன்பமாய் சுனா பாத்தியா ஓதுவோம் ஒரு கோடி தடவை ஓதுவோம் இன்பமா இன்பம் தான் யார் ஓதினார் இன்பம் தலானுக்கல்லாம் அந்த சக்தியை வச்சு நீங்க ஒரு ஒரு கடிதத்தை உங்களுக்கு உதாரணமாக உங்களோட மனைவி மனைவி என்ன மனைவி சரியான இறக்கம் என்னோட சரியான இறக்கம் அப்படி எல்லாரோட மனைவி எல்லாரோட இறக்கம் தான் ஒரு நாளைக்கு ஒரு கோல் பண்ணி சோக்கிறா மாடின்றான் திரும்ப கோல் எடுத்து சோக்கிறா மாஷாலால் ஹம்லா மூணாம் வரை கோல் எடுத்து சோமாய்க்கிறா மாஷாலால் ஹம்லா அஞ்சாம் ரூபாய் கோல் எடுத்து சோமாய்க்குறா ஓ சோம ஆயிரம் கோடி ஓதுங்க புறான இன்பமே இன்பம் உள்ள இன்னும் ஓதுவோம் இன்னும் ஓதுவோம் இன்னும் ஓதுவோம் இன்னும் ஓதுவோம் இன்னும் ஓதுவோம் ஆக பெரிய புறான் சகோதரர்களே ஏழு வானம் ஏழு பூமி அது எல்லாத்தைவிடம் தாண்டி அல்லாவுடைய அரசு குருசி எல்லாத்தையும் தாண்டி இணைக்கப்பட்டது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒவ்வொரு கோர்சுக்கும் ஆயிரக்கணக்கான ரூபா சல்லி செலவழிக்கிறோமே புரவான ஓதரத்துக்கு நீங்களுக்கு அல்லாஹோதரத்துக்கு ஏனும் வருது இல்லை ஏமனம் வருது இல்லை பிள்ளைகள் மொண்ட சொருக்கு போறாங்க மூணு வயசு நாலு வயசுல இருந்து ஏல் வரங்காட்டிலும் பின்னு கால பட்டு ஆயிரம் பிள்ளைகளுக்கு பின்னாரு பின்னாரு ஏழு வய மூணு வயசுல இருந்து ஏல் அதுக்கு பின்னால டிப்ளமா அதுக்குனால யூனிவர்சிட்டி அதுக்கு பின்னால அது எவ்வளவு கோடி கணக்காக செலவழிக்கிறோம் கோடி கணக்காக ஒரு கொரானுக்கு என்ன செலவழிச்சிக்கிறோம் ஒரு ஆண்டு அல்லா செல்வன் ஆக ஒவ்வொரு இஷ்டப்பும் மாபைனி வித்தியாசம் எந்த இஷ்டமளிப்போம் ஒவ்வொரு இஷ்டம் ஒவ்வொரு இஷ்டப்பும் மாபைன சமாயிவாளம் வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் ஏன் மகன்கள் இருப்பாங்க இருக்கேன் இருக்கும் செல்விய குரானுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அஹ் வந்து நீங்க உங்க குரான் உங்களுக்கு முழு குரான் அழகா ஓது பாடமாக்கும் பாடமாக்குறது கஷ்டம் ஒரு சூறாவது அந்தஸ்து தரும் சகோதரின் கண்ணியம் குரான கொண்டு கபூர்ல கண்ணியம் குரான கொண்டு அதற்கு பின்னால் எல்லா இடங்களிலும் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் பொருவான ஓதல் நபர்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்குடியவருடைய ஓதலை கேட்கற மாதிரி வேறு ஒன்றையும் கேட்கறது இல்ல பொருவான அலஹா ஓதும் ஓத தெரியும் இன்றைக்கு உலகத்துல பாதையில போறோம் திரைம் பண்ணிட்டு போறோம் பாதையுடைய முழு ஒழுங்குமே தெரியும் இங்க போட கூடாது வலது பக்கம் ஒரு மாச படிச்சு பை ஹார்ட் சத்தத்தை கூடாது நூனுடைய சத்தம் என்ன மீமுடைய சத்தம் என்ன ராவுடைய சத்தம் என்ன லாமுடைய சத்தம் என்ன சுக்க செய்யப்பட்ட மீனுடைய சத்தம் என்ன சத்துடைய சத்தம் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் அமர் பொதுவான துளிச்சு இழுத்துவான்னு நீங்க ஓதன மாதிரி நபியாம எனக்கு ஓதித்தார் நபி அவர்கள் ஓதினதெல்லாம் நீட்டி ஓதி காட்டினார்கள் தெரியும் உண்ணா தெரியும் ஒரு ஆறு சட்டங்களுக்கு அஞ்சு ஆறு சத்தங்கள் மைனான சட்டம் மத்துடைய சட்டம் மூணு வகையான சட்டம் ஒன்பது சட்டம் மூணு சட்டம் பன்னிரண்டு மூணு சட்டம் ராவுக்கு ரெண்டு சட்டம் இருபது இருபத்தி ரெண்டு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை படிப்போம் அல்ல ஓதனை நவீன மாதிரி ஓதையுடன் எது கண்ணியம் புராணம் கௌதவம் புராணக்கோட்டம் குராண பாடம் ஆகும் குராண பாடமாக்குறதுக்கு சின்ன பிள்ளைங்களுதான் இப்ப ஜைத்தான் வந்து ஒரு பெரிய ஒரு இடம் பொம்முன்னு போட்டா அது அப்படியே வயசு வேலை பாக்கறாக்குற குரான யாரும் இருப்பாங்க யாரு திக்கி திக்கிங்களோ ரெண்டு கூலி கிடைக்கும் பாடமாக்க நீங்க நான் பாடமாக்குவேன் பாடுபடுவாரு சகோதரே இறங்கினவார் நபி அவர்கள் குறவான ஒவ்வொரு ரசிக் காட்டுவார்கள் ஆயா கூறுகின்றார்கள் எந்த வருஷம் அந்த வருஷம் நபி அவர்கள் இரண்டு வரை ஜிபிரி ரசம் ஓதி காட்டினார் தராவியில கேட்கும் இன்னொரு கட்ட நானும் துருவான பாடவாக்கு கடைசி வாக்கு எல்லாருக்கும் துணி செய்வானா மனைமாரன் கபூல் செய்வானா பிள்ளைகள் எல்லா கபூல் செய்வானா உங்களோட பிச்சிலங்களை எல்லாம் ஹாக்குல்களாக ஆளும்களா கேட்பானா கடைசி ஒரு விஷயம் ஒரு பள்ளியில ஒரு புதன் தராவியன்று நீங்க வைக்கவானா ஆகப்பெரிய நஷ்டம் ஆஃபீஸ்கள்ல வேலை செய்யறா கழிக்கிறேன் கடைகளில் வேலை செய்றா வேலை செய்தது மணி அவளுக்கு அவங்களுக்கு ஆசை அவங்களுக்கு கூட ஆர்வம் அவளுக்கு ஒரு இடத்தை செஞ்சு கொடுக்கணும் பொருவானோ வாங்க பணமனைக்கு தராவினைக்கு தராவி கேளுங்க என்ன திரும்ப எனக்கு கேன்சரா எப்படி அடியோட இல்லாமலாக்க கூடிய மருந்து என்ன செய்யுமோ அத நூத்துக்கு நூறு பவனான இந்த குஃபுக்கு இந்த உலகத்து இன்பம் இது எல்லாத்தையும் தமிழ் படியாக்கிற சக்திய குரான கேக்குது அத கேட்கலாம் கேட்கலாம் குரானுக்கு அல்ல சக்தி அடிச்சுக்கிறான் உள்ளத்த துப்புர பண்ணக்கூடிய சக்தியை குடும்பத்தை துப்பு பண்ணும் பிள்ளைகள் துப்புரோ பண்ணும் ஒரு பாக்கியமானது கேட்கறது சந்தர்ப்பது சந்தர்ப்பம் எடுக்கணும் குரானை கேட்கறதும் ஏபாதம் குரான ஓதுறதும் அழகான துணையில் பாக்கியங்களையும் எல்லோருக்கும் அதே போன்று ஒவ்வொரு ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு அந்தஸ்து ஒவ்வொரு அந்தஸ்தும் அது சின்ன டிகிரி சின்ன ஒரு சர்டிபிகேட் என்ற சர்டிபிகேட்டுக்கு ஒரு ஆளு சர்டிபிகேட் இருக்குது சம்பளம் வந்து எழுவதாயிரம் ரூபா சர்டிபிகேட் இல்லாத ஆளு சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபா உலாத்தில இல்லையா சொல்லுங்களே இந்த இதுக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் உலகத்தில் வித்தியாசம் மாதிரி இல்லையா தயாமத்தில் ஒரு ஆய வானத்துக்கும் மூணு அடிப்பட்ட அளவு வித்தியாசம் ஒரு ஆயிரத்தி அல்லாஹு எனக்கும் எல்லோருக்கும் குரான அலஹான முறையில் ஓதியை பாடமாக்கக்கூடிய பாக்கிய தருவாயாக நல்ல அப்பாலை மன்னிப்பாயாக நிலைமைகளை சீராக்காயம் ஹைரிகள் தருவாயாக மதிர்சை கபூட்சியவாயாக பிள்ளைகள் பெரியாக்கள் வயது அதே போல அனைவர்களுடைய எதிர்காலங்களை சிறப்பாக கேட்பாயாக ஒவ்வொருவரையும் குரானுடையவர்களாக அப்படிலாம்